रूपाय சச்சிதானிணே நமோ வேதாந்த <guy> गुरवे बुद्धि குரவேபுசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் வேஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் पुरुषोत्तमस्य, சே நோ சகசிரிஷாத் ரித்துசுதர்ஷன்கால பரமே பரி உகிரசரோக்ஷ விசிராமோ விஸ்வணு சுதர்சன கால பரமேஷ்டி பரிக்கிர உகிர இந்த நாமக்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துருக்கோம் இப்போ சம்வத்சரக்கு அர்த்தம் பார்க்கணும் சம்பந்தி பூதான அஸ்மிர சம்பத்சர சப்தத்துக்கு அர்த்தம் நன் எல்லாம் சமஸ்தூதங்களும் சமஸ்தூதங்களும்னா சமஸ்தீவராசிகளும் சமஸ்தரீரங்களும் பஞ்சமகாபூதங்களும் இதனிடத்தில் நன்கு வசிக்கின்றன இதை சார்ந்து இருக்கின்றன சம் வசந்தி வாசுதேவசப்தம் வாசநத் வாசுதேவஸ் वासितं புவனத்ரயம் அது மாதிரி சம் வசந்தி சமயக்கு வசந்தி ஏற்கனவே அஹ்வத் சரோவியால அந்த இடத்துல கால காலார்த்தமாக எடுத்துன்னு இருக்கார் இங்கே வந்து இந்த அர்த்தத்தில் சொல்கிறார் விறத்திகாரர் என்ன சொல்கிறார் பா DHAATU சம்பிபூத்திய விகிரகே சம்பாத்து எடுத்துருக்காரு சம்பூர்வித் சரப்பிரா சம்பர்வ்சித் சித்துங்கிறதுத்தியம் இது பேரெங்கோ ஊ முன்னூற்றி அம்பத்திரண்டு போட்டிருக்காரு சரப்போ வியாக்கண விஷயம் சம்பவ இங்கே சம்பர்வ்சித்து ஏன்ச்ச அஹ்சம்வத்சரோவியாழ அபௌனர்தரிசிதிரிப்படேஷன் இல்லேன்னு காட்டுறதுக்காக அங்கசம்வத்சர்து சொன்ன அர்த்தத்துக்கும் இங்கே சொல்கிற அர்த்தத்துக்கும் இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் மகத்வத்சரோ வியல காலாத்மன விஷ்ணு சம்வத்சர அவ்வளோதான் காலஸ்வரூபமாக இருக்கார் விஷ்ணு அப்படின்னு அங்கே சம்பத்சரமாக சொல்லிவிட்டார் ஆக இங்கே சம்பந்தி பூத்தான அபௌணருத்தியம் தரிசித்த பூத்தி அஸ்மிசரூபே வனர்மா கிப்பிரம் கோதிவா தரம் ஜகதிரூபேண வரமான ஜகத்து வளர்ந்துண்டே இருக்கு ஜகதிரூபேண பகவான் இது பண்ணுறார் ஆ வரமான ஒரு வானு போட்டிருக்கிறதுனால ஜகதிரூபேண வர்தமான தஷா தட்சா சாமர்த்தியசாலின் அர்த்தம் தட்சிணாமூர்த்திக்கே சொல்கிறதுண்டு தக்ஷ்ய அசோ அமூர்த்திச்ச தஷிணாமூர்த்தி அப்படின்னா பகவான் வந்து பஞ்சகிருத்தியத்திலே சிருஷ்டியிலையும் அவர் வந்து சாமர்த்தியமாக பண்ணின்னு இருக்கார் காரியத்தை சாமர்த்தியமாக பண்ணுறார் அதே சமயம் அவருக்கு ஃபார்ம் கிடையாது ஆனால் ஃபார்மாக நாம் நினச்சி பாவனை பண்ணுறோம் இவர் சாமர்த்தியமாகவும் இருக்கார் ரூபமில்லாமலும் இருக்கார் அப்படின்னு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்த்தம் தக்ஷஸ்ச்ச அசௌ அமூர்த்திஷ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நம்ம கீதையிலையும் பார்க்குறோம் அவேஷ்டாத்தம் மைத் மைத் கருணையே நர்மோ நரகங்க சமது க்மீ சந்தோகி யாத்மா திருடன மைய மனோபுதிம சமய பிரிய அனப்பேட்சுச்சி அங்கீ ஜீச்சுலிக்கு பரான் வந்து பராப்தன் ஸித்த பிரன் வந்து சாமியமாக இருக்கான் தன்னாட்லேயே சமர்த்தியமாக இருக்கான் அர்த்தம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் சாமர்த்தியமாக இருக்கான் அதே சமயம் காரியம் பண்ணுறதுலேயும் சாமர்த்தியமாக இருக்கும் இப்போ ஜனங்களெல்லாம் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் தூங்க முடியுமா மணிக்கணக்காக உட்காந்து இதுக்கப்புறம் இரவு இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வரப்போகிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஏன்னா இது எல்லோரையும் முடக்கி வச்சாச்சு உலகமே பந்து மாதிரி இருக்குது அப்போல்லாம் வந்து அங்கங்கே ஏதோ ஒரு பார்ட்டி தான் பந்து பண்ணுவோம் சில சமயம் நம்ம க தேசத்தில் நம்ம கவர்மெண்ட்டே பந்தெல்லாம் நடத்தியிருக்கு இப்போ வந்து என்னது இந்த ஒரு ஒரு டிசீஸ் ஒரு வியாதி வந்து நிறைய பேர் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருக்கு எல்லோரும் அங்கங்கே இருங்கோன்னு சொல்கிறோம் அப்போ எத்தனை பேர் நமக்காக சாமர்த்தியமாக வேலை செய்யணும் இந்த மனுஷ சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு அதை எத்தனை பேருக்கு சில பேருக்கு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது அதுதான் கஷ்டமாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அதாவது மக்கள் வந்து புரிஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற கஷ்டம் இருக்குது அதுக்கு தான் அப்பப்போ ப்ராப்ளத்தை வேணும்னே க்ரியேட் பண்ணி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வைக்கணும் வைக்கணும் நம்ம எப்படி இது விரதங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஏகாதசி இன்றைக்கி சாப்பிடாம இருந்தால் தான் கொஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருந்து பார்த்தா தானே தெரியும் பசியோடு இருக்கிறதுங்கிறது என்னன்னு தெரிய அதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்கள் அப்படிலாம் வச்சுருக்கு நீயா நடந்து போகலைன்னா ஒரு நாளைக்கு நடக்க வேண்டி வரும் அதனால் பாத யாத்திரை போ நீயா விரும்பி சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் விரதம் உனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அதுக்கு பேர் பட்னின்னா இல்லையா இது மாதிரி நம்ம பழகிறது இல்லை பழகிறதுக்கே பக்குவம் இல்லாததுனால அதே மாதிரி இந்த சா ஜனங்கள்கிட்ட எல்லாம் எடுத்து சொன்னால் அவர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்குலாம் போய் சொல்லிக் கொடுக்குறதுக்கு மற்றவங்களாம் ஹெல்ப்புக்கு வர சண்டை போடுறதுக்கும் திட்டுறதுக்கும் தான் தெரியுமே தவிர அதில் சாமர்த்தியம் இருக்குது எப்படி எல்லாம் எகெயின்ஸ்டாக பேசலாம்னு என்ன அர்த்தம்னா அப்போ இன்னொரு மனிதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற அந்த மனித நேயத்தை பற்றி வெள்ளம் மேடையில் வண்டி வண்டியாக பேசலாம் இன்னொரு மனிதர்கள் எத்தனை மனிதர்கள் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த இது என்னம்லாம் இருந்தால் தான் உண்மையான மனித நேயம் சும்மா மேடையில் ஏறி மனிதநேயம் மனிதநேயம்னு பேசினா போருமா இறங்கி வேலை செஞ்சால் தான் மனிதநேயத்துக்கு அர்த்தம் தெரியும் ஆஹா ஜகத் ரூபேண வர்த்தமானத்வாத் தக்ஷா அவருக்கு எல்லாம் எப்படி இதெல்லாம் அழிக்கணும்னு தெரியும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியும் அதனால் அதெல்லாம் தெரிஞ்சதுனால வர்த்தமானத்வாத் அது ஒரு மீனிங் சர்வ கர்மாணி க்ஷிப்ரம் கரோதி அதாவது சீகிரார்த்தம்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது விரத்தி அர்த்தம் இருக்குது சீகிரார்த்தம் இருக்குது தக்ஷப்தத்துக்கு அதுதான் இவர் சொல்லப்போகிறார் அதாவது கருமாணி க்ஷிப்ரம் கரோத்தி எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி தீர்கசூத்திரம் கிடையாது அப்படியே ஜவு மாதிரி காரியத்தை இழுத்துட்டு இருக்கக்கூடாது திருவள்ளுவர் நெடுநீரும்பர் தீர்கசூத்திரின்னு பேர் ஒரு காரியத்தை கொடுத்தா அந்த காரியத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஜென்மா முடிஞ்சு போய்டோம்னா ஆக அந்த தீர்க்க சூத்திரம் கூடாது அதனால் கஷிப்ரம் அஹா க்ஷிப்ரம் கரோத்தி சீக்கிரம் பண்ண முடியும் அவரால் எவரால ரிமூவ் பண்ணணும் நினச்சா டக்குன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவார் பிரார்த்தனை பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து மனசார பிரார்த்தனை பண்ணினால் இந்த வியாதி அடுத்த கஷணம் போயிடும் பிரார்த்தனை தான் பெரிய மருந்து அது எப்படி வேலை செய்யணும் லாஜிக்கெல்லாம் கேட்கப்படாது சைக்காலஜிலேயே இருக்குது சும்மான அளவுக்கு மீது தேவையில்லாமல் காரணத்தை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது இது ஏன் வந்தது அது ஏன் வந்தது அது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் அதுக்கு எண்டு கிடையாது வேலை செய்யும் முதல்ல பரிகாரத்தை பண்ணு காரணம் தெரிஞ்சால் தானே பரிகாரம் பண்ண முடியும்பான் அது வேறு விஷயம் ஆனால் காரணம் இப்போ முடியலேன்னா ஒன்றுமே இல்லை ஹெல்ப்லஸ் சுச்சுவேஷன் சாய்ஸ்ல சுச்சுவேஷன்னால் ஷரணாகதி கையை தூக்கு பகவானே காப்பாற்று உலகத்தை காப்பாற்று மக்களை காப்பாற்று எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு இருக்கிற கொஞ்ச நாளை உருப்படியாக வாழ்கிறதுக்கு அருள் புரி இருக்கிறது நூறு வருஷம்னு கணக்கு போட்டாலும் ஐம்பது வருஷம் தூக்கத்தில் போய்டுறது அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வெ மெச்சூரிட்டியே வரமாட்டேங்கிறது அப்புறம் கணக்கு போட்டு பார்த்தா இருபத்தஞ்சி வருஷம்தான் இருக்குது அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எத்தனையோ வியாதி ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி இதெல்லாம் மீறி நம்ம லைஃப் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு போட்டு பார்த்தேன் நானே கணக்கு போட்டு பார்த்தேன் என்ன ரொம்ப கணக்கு போட்டால் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் தான் வருது ரியல் லைஃப் அது ஒரு பாட்டு இருக்கே வேதம் நூறு பிராயம் சொல்லுவரேனும் பாதியும் உறங்கி போகும் அது மாதிரி இருக்கிற கொஞ்ச நாளில் பண்ணுற அக்கிரமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதர்மத்தை பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் நமக்கு முன்னாலேயே எல்லோரும் செத்து போயிட்டுருக்கா ஒரு அரசியல் தலைவர் போயிட்டார் அடுத்த அரசியல் தலைவர் அவர் மேலே வர்றதுக்கு பாவம் கஷ்டப்படுறார் அவரும் இதே கதியில் தான் போயாகணும் சமாதி வைக்கணும் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் அவர் வந்தாலும் சரி அவரோட பேரை வந்தாலும் சரி தா பேரனோட பேரை வந்தாலும் சரி எல்லாரும் இங்கேயவாக இருக்க முடியும் எல்லோரும் வரிசையாக கட்ட வேண்டிதான் சந்தனப்பட்டி இப்போவே ரெடி பண்ணி வச்சிக்க வேண்டிதான் அது சந்தனப்பட்டியோ எந்த பெட்டியோ உள்ளுக்குள்ளே உட்காந்தா சந்தனப்பட்டிக்குள்ளே தூங்கிட்டு இருக்கேன் நான் தெரிய போகிறது எல்லாப்படி ஒரு பிரம நமக்கு கரண்ட் ஈவெண்ட் தெரிஞ்சதுனால இதெல்லாம் சொல்கிறோம் எதுக்கு சுவாமி இந்த வேலையெல்லாம் நமக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை இதுதான் புரியறதுக்கு விவேகத்துக்காக சொல்கிறது எல்லாம் எக்ஸாம்பிள் அவ்வளோதான் அதுக்காக வேண்டி அவரை அவங்கள சொல்லணுமான அவங்களுக்கும் நல்ல புத்தி வரட்டும் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லோரும் நல்ல புத்தி வந்து ஜென்மாவை ப பயனுள்ளதை ஆக்கிக்கிட்டோம்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் வேறு என்ன நமக்கு எல்லார்டையும் கருணை தான் இருக்குது பேரில் மாத்திரம் கருணை இருந்து போகாது வாஸ்தவமாக கருணை இருக்கணும் ஆ சர்வ்மா க்ஷிப் கரோதி எல்லா கர்மையும் க்ஷிப் பண்ணணும் சீக்கிரம் பண்ணணும் அதனால் தக்ஷ பண்ணுவார் பகவானால் பண்ண முடியும் போட்டிருக்கார் ஜகதிரூப்பேண வரமான க்ஷிப் கரோதித்துவா ததுக்கு இங்கே அர்த்தம் சொல்கிற தக்ஷே வர் ஜூபேணி தக தகேிரம் கரோத்திவா திருத்தோரா பச்சாத் அஜிதி தாத்தோ அர்த்தீவ் வியச்சே ஜேண இஷத்துக்கு விர்தீன் ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் வந்து சீகிரம்னு இருக்கு அந்த ரெண்டு அர்த்தத்தை வச்சு சங்கராச்சாரியர் பிரபஞ்சூப்பமாறர் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்டிங்கிறோம் சயின்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுமா வேண்டாமல் அது புரிஞ்சிக்க முடியறதுவா இருக்காது ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆறுது அப்படின்னா டைம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதா சொல்ல முடியாது இங்கே வேணால் சொல்லலாம் ஊரடங்கு உத்தரவு இன்னும் கூட்டப்படுகிறது சொல்லலாம் இல்லாட்டி குறைக்கப்படுகிறது சொல்லலாம் அதில் வந்து சொல்ல முடியாது இதெல்லாம் பெரிய தீரி தான் அது அது மாதிரி விரத்தி ஆகின்றே போகுது பிரபஞ்சம் விரத்தி ஆகின்றே போகுது பாரதியார் காலத்தில் முப்பது கோடி ஜனங்கள் பாரதத்தில் இப்போ எவ்வளவுன்னா இப்போ கோடி நூறு கோடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து கணக்கு போட்டால் இப்போ நூறு கோடி இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டியில் முப்பது கோடி இப்போது நூற்றி முப்பது கோடி அப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு 60 இருபது எண்பது வருஷத்தில் 100 கோடி ஜனங்கள் குடியிருக்கிறார்கள் சரி அடுத்தது விஸ்ராமகா விஸ்ராமகாங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்குறோம் ரொம்ப அழகாக அர்த்தம்னு சொல்கிறார் விஸ்ராமகாங்கிறது இப்போ நம்மெல்லாம் என்னதில் இருக்கோம்னா எல்லாம் விஸ்ராம் ஆராம்சே இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ரம் தாத்து அதனால் விசராமாக இப்போ விஷராமாகங்கிற நாமத்துக்கு அர்த்தம் படிப்போம் சம்சாரசாக க்த் பிபாசி க்ருத் பிபாசாதி ஷடூர்மிபி ஷடூர்மிபி தரங்கிதே அவித்யாத்ய மகா க்ளேஷை மதா உபக்லேஷை வசீகாத்த விஷராம் கட்சி விசராமோ கர்த்தீட்டு விசரா குடுக விசரா நோகர் He is the nature of liberation. Freedom. Vishramahangra Shabdhattika Artham Shram, Ashramaha is in there. Ashramaha. This is Vishramaha. That is, Ashramashabdhattika Urmure pala arthangal is in there. I will tell you about this. That is, Conflictless lifestyle is கான்ஃலிக்லஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் கால்டு ஆசிரம சிஸ்டர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டா நீ மார்னிங் டு நைட்டு Brahmacharya எப்படி routine, உன்னோட பிரம்மச்சரியாஸ்ரமா routine, Vanaprastha ரொட்டீன் routine, ரொட்டீன் சந்நியாசாசிரம routine, routine Brahmin community routine, க்ஷத்யா community routine, Vaishya community, Shudra community. எல்லாத்துக்கும் ரொட்டீன் போட்டு கொடுத்துட்டா அதனால வந்து கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா அதை எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சாஸ்திரத்தில் வழி சொல்லி கொடுத்துட்டான் யதா தே தத்ர வர்த்தகிறேன்னு ததா தத்திர வர்த்தகா சாஸ்திரமே சொல்லிடுத்து உனக்கு சந்தேகம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் தர்மத்தில் தாற்பயம் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்டு நிர்ணயம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிடுத்து கோர்ட்டெல்லாம் சொல்லியிருக்கு வேதத்துலையே அங்கங்கே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு இல்லாத பெரியோர்கள்தான் நமக்கு தர்மத்துக்கு வழி சொல்லணும் அதை எதித்தே கர்ம விச்சிகித்ஸாவா விற்ப விச்சிகித்ஸாவா சாத் நீ எப்படி உன்னோட ரிச்சுவல் பண்ணுற விஷயத்துலேயோட டெய்லி ருட்டினை பண்ணுற விஷயத்துலேயோ எல்லாம் ஜனங்களே வரலன்னா கோயில் எப்படி நடத்துகிறதுனா பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுன்னா இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும் அப்போ அது பண்ணலாமா அப்படின்னு பயக்கூடாது சுவனம்னா பண்ணுறோம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா அதுதான் தர்மம் அதுக்கு பேர் ஆபத் தர்மம்னு பேர் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறது ஊரடங்கு ஊற்றுறேன்னா ஜபம் நிறைய பண்ணுன்னா இல்லை எனக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லைன்னா அப்போ என்ன பண்ண முடியும் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் யூஸ்ஃபுல்லாகணுமே இருக்கணும் அது ஆசிரம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறது இங்கே விஸ்ராம விஸ்ராமஹாக்க அர்த்தம் இவர் என்ன சொல்கிறார் இதில் இந்த அர்த்தம் பார்க்கணும் நிறைய இருக்குது இதில் இங்கே சரியாக போடலை ஷடூர்மிக்கு உண்டு ஷுத்து அப்படி போட்டிருக்கு அப்புறம் அவித்யா தேகின்னு நான் சொல்கிறேன் இதை ஆச்சாரியை சொல்கிற பார்க்க சம்சார சாகரே சம்சார சாகரேன்னு இந்த சம்சார சாகரம்னா என்ன அர்த்தம் முங்கி முங்கி எந்திரிக்கிறோம் ஒரு தடவை முங்குற போது மனுஷ ஜென்மம் அடுத்த தடவை எந்திரிக்கிற போது முங்கி எந்திரிச்சாச்சு அடுத்த தடவை முங்கி எந்திரிக்கிற போது மீன் அப்புறம் திமிங்கிலம் அப்புறம் புலி அப்புறம் சிங்கம் முங்கி முங்கி எந்திரிக்க நிமஜ நிமஜ்ஜ அதனால் இந்த சம்சார சாகரம்னு நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறேன் சம்சார சாகரே அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது கடலில் போய் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும் நமக்கு கடலில் ட்ராவல் பண்ணி பழக்கம் இல்லை நிறைய பேருக்கு கடலில் கப்பலில் போனால் தான் தெரியும் எப்படா கரை வரும்னு இருக்கும் அது எப்படா வரும் வரும்னு சில சமயம் பார்த்தா நடு கடலில் கரை இருக்கிற மாதிரிலாம் தெரியும் அந்த கேப்டன்ட்டு எல்லாம் போய் கேட்டால் தெரியும் எல்லாம் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக போயின்ட்டு ஒரு ஒரு வருஷமெல்லாம் ட்ராவல் பண்ணுவாள் க ஏன்னா பூமியில் கால் பங்கு இது தானே பூமி இது தர வாக்கி முக்கால் பங்கு ஜலந்தானே ஜலத்தில் போகிறவனை கேட்டால் தான் தெரியும் அவன் போயாச்சுன்னு சொன்னால் ஆறு மாதம் ட்ராவல் பண்ணி போயிருப்பான் அவன் உடனே வந்துட முடியுமா என்ன வேணா இப்பெல்லாம் அந்த மாதிரி கப்பல் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ப்ளேனோ ஹெலிகாப்டரோ இறங்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் போய் அவனை கூட்டின்னு வர முடியும் ஹெலிகாப்டர் அவ்வளோ தூரம் போகணுமே அதெல்லாம் யோசிச்சு தெரியும் இது வந்து நான் சொல்கிறது இது ஸ்தூல சாகரம் இந்த ஜென்ம சம்சார சாகரம் இருக்கே எத்தனை தடவை முங்கி முங்கி எழுந்தோன்னு தெரியாது அதனால பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல் ஆச்சாரியர் சொல்கிறார் சம்சார சாகரே நம்பர் சம்சார சாகரத்தில் அலை என்னதுன்னா ஷுட்பிபாசாதிபிஹி ஷடூர்மிபிஹி ஊர்மின்னா அலை ஷடு ஊர்மின்னு சொன்னால் பசி தாகம் தூக்கம் இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆறு இருக்குது இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது பசி தாகம் தூக்கம் நோய் இதெல்லாம் இருக்குது சிலதெல்லாம் இருக்குது அதுதான் அந்த ஷட் எப்படி ஷட்ரிப்புன்னு சொல்கிறோமோ காமக்ரோத லோபமோக மதமாத்சரியம் அப்படின்னா ஷடூர்மையாக ஆறு அலை பெருஷாக இருக்குது அவர் வந்து இங்கே இவர் வந்து மதாதிபிகி ஷுத் பிபாசாதிபிகின்னு போட்டார் அப்புறம் இவர் எழுதுகிறபோது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இவர் என்ன பண்ணிட்டார் சம்சார ஸ்ரம அனுபவபூர்வகத்துவத்து தரிசனித்தும் சம்சாரம் சாகரத்வேன ரூபயதி சம்சா அதாவது சம்சாரஸ்ரமத்தை அனுபவபூர்வமாக சொல்கிறதுக்காக வேண்டி சம்சாரத்தை கடலாக வர்ணிச்சிருக்கார் சம்சார சாகர இத்தியாதினா வசீகிருத்தானாம் இத்தியாதினா இத்தியேன அதுக்கு வேறு ஷுத்பிபாசாதிபிகி இதில் ஆதின்னு போட்டிருக்கு இவர் வியாக்கியானத்தை பாருங்கோ யார் தாரக பிரம்மானந்தா அதாவது க்ருத் பிபாசாதிபிகின்னு போட்டார் ஷுத்துன்னா பசி பிபாசான்னா தாகம் பசி தாகம்ங்கிறது ஒன்று இதில் எல்லாரும் மாட்டின்னு அது வந்து கா காக்காயாக பிறந்தாலும் சரி வந்து தண்ணி குடிக்க வேண்டியிருக்கேன் சாப்பாட்டுக்கு போக பசி தாகம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து அடுத்தது ஆதி சப்தேன சோக மோகாதயான்னு இன்னும் ரெண்டு போட்டார் ஷோகம் மோகம் ஷோகம் மோகம் நாலு சொல்லிவிட்டார் இன்னும் ரெண்டு இருக்குது எனக்கு மருந்து போயிடுச்சு ஷடூர்மிகி ஜரா மிருத்யு ஆஹா ஜரா மிருத்யு ஜரான்னா வயசான அவஸ்தை அப்புறம் ஷாவு சாவு இருக்காது இன்னொன்று இருக்குது வேறு எதுவும் இருக்குது ஒரு ஒரு பாடத்துலேயே வித்தியாசம் இருக்குது ஆக பசி தாகம் கவல, மயக்கம் விவரம் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் முதுமை இதில் எல்லாம் அவஸ்தப்படுறது அலையாலையாக வருது ப்ராப்ளம் ஆஹ தரங்கிதா இத்தி சஞ்சாத தரங்கஹா பாஷியத்தில் எப்படி இருக்குது சம்சாரசாகரே க்ஷுபாசாதிபிஹி ஷடுர்மிபிஹி தரங்கித்தே அந்த அலைகிழால் வந்துன்ருக்கு அப்புறம் இன்னும் சொல்கிறார் அவித்யாதைஹி மகாக்கிளேஷைஹி க்ளேஷம் அவித்யா அஸ்மிதா ராகத் துவேஷ அபினிவேஷா அஞ்சு சொல்கிறார் இவர் மகா க்ளேஷங்கிறார் இல்லை மதாதிபிஹி உபக்ளேஷைஹி இதெல்லாம் சரீரத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்குது உள்ளுக்குள்ளே அக்ஞானம் இருக்குது அக்ஞானம் அப்புறம் வந்து அகங்காரம் ஈகோ நான் நான் நான்கிறது அஸ்மிதாங்கிறது அகங்காரம் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே வந்து அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ ராகத்வேஷம்னா விருப்பு வெறுப்பு அப்புறம் அபினிவேஷம் இந்த அபினிவேஷம் இப்போ எல்லோருக்கும் ப்ராப்ளம் அபினிவேசம்னா இந்த இந்த சரீரத்து செத்து என்ன பண்ணுறது ஷாவுக்கு பயப்படுறதுக்கு பேர் தான் நமக்கு எல்லாருக்கும் இந்த செத்து போயிடுவோம் பொறுத்த வந்து கழுத்தை அப்படி பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி சுடுறேங்கிறான்னு வச்சு கூட அப்போ ஒரு விறத்தி ஓடுறது இல்லையா அந்த விறத்திக்கு பேர் அபினிவேஷம் கத்தியில் குத்த வரான் இல்லாட்டி சுடை வரா இல்லாட்டி நம்மளை தள்ளுறான் கழுத்தை நெறிக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்போ நம்ம மனசில் ஏற்படுற விருத் எண்ணம் இருக்குது ஐயோ நான் செத்து போயிடுவேனோ என்ன கொள்றானே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதுக்கு ப பகவான் பதஞ்சலியோட திருஷ்டாந்தத்திலே இருக்குது ஒரு குழந்த சின்ன குழந்த அம்மா அதாவது கீழே விழுந்துருமோன்னு அம்மாவோடய தாலியை பிடிச்சிக்கிறதான் அதுக்கு ஏற்கனவே மரண அனுபவம் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அந்த மரண அனுபவம் இருக்கு அந்த அந்த குழந்த உடம்புக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அந்த ஜீவனுக்கு அந்த டெத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பாடி தான் அந்த ஜீவனை ப்ரொடெக்ட் பண்ணின்னு இருக்குது இதுலேருந்து போயிட்டால் என்ன ஆகுமோங்கிற அந்த பயம் அதுக்குள்ளே இருக்குது ப்ரொட்டெக்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா அவன் சில பேர்லாம் வந்து ஆஃப்டர் டெத் ஆஃப்டர் டெத்தெல்லாம் போடுறாங்க இல்லையா புக்கெல்லாம் இதில் செத்து போனதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்போ அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதுறான் அனுபவத்தை எல்லாம் எழுதுகிறான் அது நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் தெரியாது அவன் அவனோட அனுபவத்தை படிக்கிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்தால் தானே தெரியும் அப்போ இண்டிவிஜுவல் இருக்கா எப்படி இருக்குது சொப்ன மாதிரி தான் தூங்கி எழுந்த தூக்கத்தில் வந்து ஊர் முழுக்க எல்லாம் வந்து இதையே படிச்சுட்டு இருந்தால் எப்போ பார்த்தாலும் விடுஞ்செழுந்தால் இந்த நியூஸை எப்போ பார்த்தாலும் அந்த கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் இதையே படிச்சுன்னு தூங்கினான்னா நிறைய பேர் போகிற மாதிரி சில பேருக்கு தோணும் பாஸ் நெகட்டிவாக நினைக்கிறவனுக்குலாம் எல்லாம் போயிட்ட மாதிரியே தோணும் பாசிட்டிவாக நினைக்கிறவனுக்கு எல்லாம் பழைச்சி பழைய எல்லாம் ரொம்ப ஜமாய் ஆனந்தமாக இருக்காங்க பெரிய பெரிய பூஜையெல்லாம் நடக்கிறது மகா பெரிய கோயில் கட்டியாச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சு நீ இப்போ எதா என்னது எத் பாவயத்தி தத் பவத்தி நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி ஆகிடுவேன் அது அவித்தியாதியைஹி மகா க்ளேஷைகி ஷடூர்மிபிஹிக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு இருக்கோம் பசி தாகம் அப்புறம் வந்து பசி தாகம் அதுக்கப்புறம் அடுத்தது இவர் சொன்னார் சோகம் மோகம் அப்புறம் ஜரா இன்னும் சில பயம் இதெல்லாம் நிறைய இருக்குது இதனால் இது வாழ்க்கையில் இதெல்லாம் சமாளித்தானும் இந்த உடம்பை காப்பாற்றி ஆஹ் இதெல்லாம் உள்ளுக்குள்ள மதாதிபி உபக்லேஷைச் அவித்யாத்யை மகாக்லேஷை ஓ இதெல்லாம் மகா க்ளேஷை ஆஹா ஷடூர்மிபி அஜானம் இது மகாக்லேஷம்னாரு மதாதிபி உபக்லேஷை மத மாத்சரியம்லாம் சொல்கிறோம் இல்லையா காமக்ரோத மத மோக மத மாத்சரியம் அப்படிங்கிறது உபக்லேஷம் இது வேறு நமக்கு நிறைய இருக்குது இதனால் வசீகிருத்தானாம் வசப்பட்டிருக்கான் இதுக்கு போய் வசப்பட்டுருக்கான் அதாவது காமக்ரோதாதிகளுக்கு வசப்பட்டுருக்கான் பசி தாகத்துக்கு வசப்பட்டிருக்கான் இது எல்லாத்துக்கும் வசப்பட்டுருக்கான் அறியாமைக்கு வசப்பட்டிருக்கான் இந்த ஜீவாத்மா இத்தனைக்கும் மாட்டின் முழிக்கிறாங்கிறார் சம்சார சாகரே இந்த ஷடூர்மி பிஹி வர்ணனை பண்ணுறாரு ஆதிசங்கர் இப்படி சில இடங்களில் வர்ணனை பண்ண ஆரம்பிப்பார் சம்சாரத்தை வர்ணித்தார்னா இதைவிட வர்ணன உபனிஷத்துகள் எல்லாம் இருக்குது ஆஹா சம்சார சாகரே க்ஷுபாசாதிபி ஷடூர் இதெல்லாம் மனபாடு பண்ணி வச்சுக்கணும்சாரசாகரே க்ஷுபாசாதிபி ஷடூர்மிபி தரங்கிதைஅவித்யாத்தியை மகாக்லேஷை மதாதிபி உபக்லேசைச்ச வசீகிருத்தாம் அப்புறம் என்னது விஷ்ராந்திம் காங்க்ஷதாம் இதுலேருந்து நமக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குமோ ஆசைப்படுறானா முமுட்சூணாம்னு அர்த்தம் விஷராந்திம் காங்கதாம் காங்கதாம் காங்கம் ஆனா நாம்னு போட்டிருப்பார் அவ்வளோதான் ஆஹா விசிராந்திம் காங்க்ஷதாம் விசிராமம் விஷராந்தியை விரும்புகிறான் போரு சுவாமி எல்லாம் நிறைய பட்டி பண்ணப்பட வேண்டியதெல்லாம் பட்டு முடிச்சுவிட்டேன் ஆஷா பாஷைர் பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நியாய அர்த்த சஞ்சயான் அந்நியாயமாக பொருள்லாம் பணமெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான் ஆச பாசத்துக்கெல்லாம் வசப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கான்னு அசுர குணம்னு வர்ணிக்கிறார் பதினாறாவது அத்தியாயத்தில் பகவான் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும் நிறைய ஆஹா போகிறோம் சுவாமி இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கோ இனிமேல் இந்த சரீரம் வேண்டாம் இந்த அஜ்யானம் வேண்டாம் இந்த துர்குணம் எனக்கு வேண்டாம் இந்த துர்குணங்கள்லாம் வேண்டாம் துர்குணத்துக்கு காரணமான அஜ்ஞானம் வேண்டாம் இந்த உடம்பே சரீரமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு விஷ்ராந்திம் காங்க்ஷதாம் முமுட்சுணாம்னு போட்டுக்கணும் காங்க்ஷதாம் அதில் அந்த கோரக்பூர் புக்கில் எப்படி போட்டிருக்கு வசீகிருதானாம் காங்க்ஷமானாம் விஸ்ராமம் விஸ்ராமம்னா என்ன மோக்ஷம் போட்டார் விஸ்ராமம்னு சொன்னால் மோக்ஷம் கரோதி கரோதி கரோத்தின்னா ததாத்தி மோக்ஷம் கரோத்தின்னா மோக்ஷத்தை செய்யறார்னு அர்த்தம் மோட்சத்தை உண்டு பண்ணுறார் விசிராம ஆஹா விஸ்ராமசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா மோக்த்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம் விசிராம ஸ்ரமத்திலருந்து விடுவிக்கிறவர்னு அர்த்தம் ஸ்ரமத்துலேருந்து விடுவிக்கிறவர்னு அர்த்தம் விக விசிரசராமாக ஆஹ விசிரமந்தான் விசிரம ஸ்ரமத்தில் இருந்து சிரமம்னா என்ன சம்சாரஸ்மம் இந்தசாரமத்திலிருந்து புனரப்படி ஜனனம் புனரபிடி மரணம் புனரபிடி ஜனநீ ஜே சயனம் இகசம்சாரே பகுது பாரே பாஹி முராரே ஏ பகவானே காப்பாத்துன்னு சொன்னவுடனே அவர் விஸ்ராமஸ்வரூபமாக இருக்கார்னு அர்த்தம் பகவான் மோஷ ஸ்வரூபமாக இருக்கார் அத்வைத சித்தாந்தப்படி ஆத்மாவாகவே மோக்ஷமாகவே இருக்கார் ஆத்மா நித்திய முக்தனாக தான் இருக்குது இவன்யானத்தினால பத்தனான்னு இந்த பந்தம் என்றைக்கு போக போகிறதோன்னு மித்யா எப்படி போகும் இல்லாத பாம்பு எப்படி நீக்கிறது உண்மையிலே பாம்பே இல்லை இருக்கிற மாதிரி ஒரு பிரமே நீ அஹ விசிரமத்துக்கு இதம் அஹ விசிரா நம்ம அஹு சுதர்ஷன உகிரா பரம் விஷட்சிணா விஷிண விஷு கம தாட்சிணியாத் வா விஸ்வதா விஸ்வதட்சிணத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் விஸ்வஸ்மாத் தஷிணா இதெல்லாம் பார்த்தா தெரியும் மதாதிபிகிங்கிறதுக்கு இவர் மானாதேகாங்கிறார் அமானித்துவம் சொல்கிறோம் இல்லையா மானித்வம் தம்பித்வம் அதெல்லாம் மாட்டிக்கிறோம் இல்லையா அதனால் அதை சொல்லிருக்கார் பாடே துக்கிதானாம் வசீகிருத்தானாம்ங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பாடம் இருக்கான் சில புஸ்தகத்தில் விக்ருதானாம்னு அர்த்தம் அதனால் கொ இது மாற்றமடைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம் துக்கிதானாம்னு அர்த்தம் விக்கிருதானாம்ங்கிற பாடத்துக்கு துக்கிதானாம் ஆஹ் விஸ்வஸ்மாத் தஷிணா விஸ்வேஷு தாட்சிணியாத் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் விஸ்வஸ்மாத்துன்னா சர்வஸ்மாத் எல்லார காட்டிலையும் அவர் தான் சாமர்த்தியமானவர் கடவுளுடைய திறமை யாருக்கும் வராது ஆஹா சர்வஸ்மாத் விஸ்வஸ்மாத்து ஈஸ் சர்வஸ்மாத் தட்சிணா தட்சிணா சக்தா எல்லார காட்டிலும் அவருக்கு சக்தி அதிகம் ஆகையினால விஸ்வதட்சிணா இல்லாட்டி என்னதுன்னா எல்லா கர்மங்கள்லேயும் அவர் சாமர்த்தியமாக இருக்கார் எல்லாருடைய கர்மத்தை எல்லாரும் பண்ணுறதை காட்டிலும் அவர் அதிகமாக பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர் எல்ல எல்லா கர்மத்தையும் நன்றாக செய்யக்கூடிய சக்தி உள்ளவர் ஆகையினால விஸ்வதட்சிணா ஆகா விஸ்வேஷு விஸ்வேஷுங்கிறதுக்கு சர்வேஷு கர்மசு கர்மசு தாட்சிணியாத் தாக்ஷிணியாத்னா என்ன அர்த்தம் சாமர்த்தியா தாட்சிணியம்னால் இந்த தாட்சிணயம் இல்லை தாட்சிணியம்னா விட்டு கொடுக்குறது அட்ஜஸ்ட் பண்ணுறது திருக்குறள் அதுக்கு பத்து குரலே இருக்குது கண்ணோட்டம்னு பேர் நம்மளை சுற்றி இருக்கிறோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அதுக்கு பேர் தாட்சிணியம்னு பேர் ரொம்ப ஓவராக சொல்லி கடைசியில் இருக்கிறவனெல்லாம் அனுப்பிச்சு விடப்படாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தாட்சிணயம்னு சொல்கிறது அதுக்கு பேர் ஆக விஸ்மது தட்சிணா விஷதட்சிணா விஷய விஷ்வா அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கார் அடுத்தது விஸ்தரஸ் பிரமாணம் அயம் அர்த்தோனரோ மகாக்கோஷ महाभोगो மோன விவரஸ் பிரமாணம் வயோன மகாக்கோஷ महाभोगो மாதன விய்த சமஸ்தானி ஜகந்தி அஸ்மின் இஸ்தார சமஸ்தானி ஜகந்தி அஸ்மிஸ்தீரியே இஸ்தாரா எல்லா ஜகத்துக்களும் இவனிடத்தில் விஸ்தாரத்தை விரிவை அடைகின்றன எக்ஸ்பேண்ட் ஆறுது ஆகையினால இவருக்கு பேர் விஸ்தாரான்னு பேர் அடுத்தது ஸ்திதிசீலத்துவாத் ஸ்தாவர ஸிதிசீலான பிளிவியதீ திருந்தி அஸ்மிதிணு ஸவவரச்சாணுச்சாணுர அப்படின்னு ஒரே நாமாவை எடுத்துட்டுருக்கார் ஸ்தவராகணுன்னு ரெண்டு நாமாவாக எடுத்துக்கல மேலே பாருங்கள் ஸ்தாவரஸ்தானு நானூற்றி இருபத்தி ஏழு ஆக ஸ்தாவரங்களையெல்லாம் தாங்குறவர்னு அர்த்தம் அதாவது ஸ்திதிசீலத்துவாத் ஸ்தாவரஹா ஸ்திதிசீலானி இந்த பிருத்திவியாதீன பூமி பூமி முதலானவைகள்லாம் இந்த இதெல்லாம் இருக்கே ஸ்தாவரம் இதெல்லாம் இவர்கிட்ட இருக்குது சமஸ்தாவரங்களும் சமஸ்தாவரங்களும்னு அர்த்தம் பஞ்சபூதங்களும் இப்படி போட்டுக்கணும் எல்லாமே இவரிடத்தில் இருக்குது ஆகையினால இவர் ஸ்தாவரஸ்தானு பிருத்திவியா அதாவது ஸ்தாவராக அஸ்மின்னு ஸ்தாவராணி அதை தான் அவர் மாற்றினு விட்டார் பிருத்திவியாதீனின்னு ஸ்தாவராக அஸ்மின்னு திஷ்டி ஸ்தாவரங்கள்லாம் இவர்கிட்ட இருக்கிறதுனால இவருக்கு ஸ்தாவரஸ்தானுகும் அப்படின்னு பேர் சாதாரணமாக ஸ்தாவரம்னு சொன்னால் இப்போ தென்னை மரம் வாழை மரம் இல்லை மரமெல்லாம் ஸ்தாவரம்பம் ஸ்தாவரம் இவ் இந்த கட்டடமும் ஸ்தாவரம் ஆனால் மரத்துக்கு ஜீவன் இருக்குது கட்டடத்துக்கு ஜீவன் கிடையாது ஸ்தாவரம் ஜங்கமம்னு சொல்லுவோம் ஜங்கமம்னால் இப்போ வந்து கார் வந்து மூவ் பண்ணுறது ஆனால் அச்சேத்தனம் நம்மளாம் மூவ் பண்ணுறோம் ஜங்கமம் ஆக ஜங்கமம் பண்ணுற சேத்தனமும் இருக்குது ஸ்தாவரமாக இருக்கிற சேத்தனமும் இருக்குது அதே மாதிரி ஸ்தாவரமாக இருக்கிற அச்சேத்தனமும் இருக்குது ஸ்தாவரமாக இருக்கிற சேத்தனமும் இருக்குது சாதனமாக இருக்கிற சேத்தனம் அச்சேத்தனம் ஜங்கமமாக இருக்கிற சேதனம் அச்சேதனம் ரெண்டுமே இருக்கு ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம் சொல்கிறோமே அப்போது இந்த ஸ்திதிசீலா ஸ்தவராக ஸ்திதிசீலான என்னர்த்தம் பிருத்திவியதீ அஸ்மி திஷ்டி தி ஸ்தாணு இந்த பிருத்திவியாதி பூதங்களெல்லாம் இவரிடத்தில் இருக்கிறதுனால இவ ஸ்தாவராணம் ஸ்தானு ஸ்தாவர ஸ்தானு இவர் அதை கொஞ்சம் சொல்லுவார் பார்க்கலாம் விஸ்தாரா பி பூர்வாத் இதுக்கெல்லாம் வியாக்கரண வியாக்கரணம் சொல்கிறார் இவர் விஸ்தீரியந்தே ஸ்தாத்தும் ஷீலமசிய ஸ்தேஷ பாசா பாசாபிகஸ் கஸ் பாணினி சூத்திரம் எல்லாம் இத்தியாதினா வரச் எல்லாம் கிராமர்லாம் நிறைய கிராமருக்குன்னே இதை விட்டால் இந்த புஸ்தகத்தை இது எல்லாம் திருத்தி அமன் ஸிதிஷீல பிளிவியதீ ஸோணு உணாதி இது நு பிரயச்சு சமாத்மக்கம் ஏக்கம் நம வியாச்சேலா அந் ஸிலி ஸித்தியம் ஸ்வயம் ஸ்திதிசீலா ஸ்தாவராக தான் வந்து எல்லா தான் ஸ்தாவரமாக இருக்காரான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறாரான் தானும் ஸ்திரமாக இருந்துண்டு தான் அசையாமல் இருந்துண்டு அசையிற அசையாத பொருளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கார்னு அர்த்தம் ஆஹா முதல் இவர் என்ன சொல்கிறார் ஸ்வயம் ஸ்திதிசீலா ஸ்தாவரகா அப்படின்னா அதிஷ்டானம்னு அர்த்தம் அந்நேஷம் ஸ்திதிசீலானம் விஷேஷா பிரமாணம் சரி அடுத்ததுமனம்மனம் பிரமாணங்கிற சப்தத்துக்கு பியூர் கான்ஷியஸ்னஸ் விட்டார் சம்விதாத்மன பிரமாணம் சார்ம பிரமாணங்கிறதுக்கு பிரமாக்கணம் பிரமாணம் வம் ஆனால் இவர் அமரகோஷத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் இதுக்கு பிரமாணம் இருக்கு பிரமாணம் ஹேத்து மரியாதா சாஸ்திரே யத்தாத் பிரமாத்திருஷூ நாமலிங்கானுசாசனம் மூணு மூணு மூணு போய் பார்த்தா தெரியும் இத்தியபிதானாத் பிரமாத்திருச்சனா பிரமாணசப்தா பிரமாணத்துக்கே பிரமாத்தான்னு பேரான் ஆகினாலும் அப்பிரமேயோ ஸ்வப்பிரகாஷ பத்மநாபோ மரப்பிரபு எல்லாம் பார்த்துருக்கோம் இங்கே பிரமாண சப்தத்துக்கு சைத்தன்யம்னு அர்த்தம் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரமாணம்னால் எல்லா இடத்துலேயும் பிரமாணம்னா பிரமாயாக கரணம் ஞானகரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்லாம் சொல்லிடப்படாது இந்த இடத்துல பிரமாதா பிரமாணம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னது பிரமாதம்ங்கிறதுக்கு பிரமாணம் பிரமாணம்ங்கிறதுக்கு அர்த்தம் சம்வித்து சம்வித்துனா சைத்தன்யம் சம்வித்துன்னா நன்றாக அறிவதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் அறியறது அது அறிவாகவே இருக்கு ஞானத்தையும் அஜ்ஞானத்தையும் நாலெட்ஜையும் இக்னோரன்ஸையும் எது அறியிறதோ அது கான்ஷியஸ்னஸ் அறிவையும் அறியாமையையும் அறியும் பேரறிவு அதை தான் இங்கே பிரமாணம்னு சொல்கிறார் அடுத்தது பீஜம் வியயம் அந்யதாபாவிரேக்கேன காரணமிதி பீஜம் அவியயம் சவிசேஷனம் ஏக்கம் நாம அவ்யம் பீஜம் அவ்யம் பீஜம்னா என்னர்த்தம் இதுக்கு வேறாக வேறு காரணம் இருக்க முடியாது அந்நாபாவத்திரேக்கேண காரணம் இது பீஜம் அவது இந்த சமஸ்திரபஞ்சத்துக்கும் அழியாத பீஜம் இவரே சொல்கிறார் விவர்த்த காரணங்கிற தேன பிரத்யக் சைதன்யம் லட்சியத்தை இங்கே பார்த்தீங்களா பிரமாணசப்தா தேன பிரத்யக் சைதன்யம் லட்சியத்தை அது சொல்லிவிட்டார் பிரமாணம் தூபா விஷ்ணு சம்விதாத்மனா இது பீஜம்னா காரணம் சில புஸ்தத்தில் ஓகே कारणं, तस्य अव्ययं ீம் காரணம் தஷேஷணம் அய அதுவது பீஜம் அர்த்தம் என்ன அவியம் அவிய காரணம் வேதினம் விக்கம் பிரிர்வீபூர்வ பச்சாச்ச் நயம் அவியண விஷே விஷிஷ்டேக்காவசனியாவ அதாவது சைத்தன்யத்துக்கு வேறாக ஒரு வஸ்து கிடையாது அதாவது சத்து எத்தனை சத்து இருக்க முடியும்னா இருக்கிறது ஒரு சத்து தான் அந்த ஒரு சத்தில் நிறைய வியாவ பாரமார்த்திக சத்தியம் அத்வைத்தம் வியாபாரிக சத்தியம் அநேக்கம் துவைத்தம் அதுதான் சொல்கிறார் வியதாதி பிரபஞ்சம் பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு விவர்த்த உபாதானம் இத்தியர்த்தா இதாக வெரி இம்பார்ட்டன்ட் இந்த விவர்த்த உபாதானந்தான் அத்வைதத்துக்கு ரொம்ப முக்கியம் விசிஷ்டாத்வைதிகள்லாம் பரிணாமி உபாதானவாதிகள் பிரம்ம பரிணாமவாதிகள் நம்ம பரிணாமவாதிகள் இல்லை ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் அவ்வயம் பீஜம் கீதையிலே இருக்குது நிதானம் பீஜம் அவ்வயம் அப்படின்னு கீதையிலே இருக்குது அதில் இது அவ்யயம் பீஜம்னால் அழியாத காரணம்னு அர்த்தம் இப்போ இதிலேருந்து என்ன அர்த்தம் அழியிற காரணம் இப்போ வேத அழிஞ்சு மரம் வருது வேதம் அழிஞ்சு மரம் வருது அப்பா கிட்டேருந்து குழந்த உற்பத்தி ஆறுது அம்மா கிட்ட அப்போ அதெல்லாம் வந்து விகாரம் பரிணாமம் இதெல்லாம் வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதிலையும் அழகாக சொல்கிறார் ஆக இப்போ இது வந்து நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் சைத்தன்யத்துக்கு விகாரம் கிடையாது பரிணாமம் கிடையாது ஆக மற்ற சித்தாந்திகள்லாம் பிரம்ம பரிணாமவாதிகள் நமக்கு பரிணாமம் வந்து மாயா அம்சமே தவிர பிரம்மன் அம்சத்தில் பரிணாமம் கிடையாது அதனால் அவ்வியம் பீஜம்னால் என்ன அர்த்தம்னா ஈஸ் ஈக்குவல் டு ஜ பிரபஞ்ச விவர்த்த உபாதான காரணம் பிரபஞ்ச விவர்த்த உபாதான காரணம் விவர்த்தோபாதான காரணத்துக்கு ஒரே திருஷ்டாந்தந்தான் ரஜ்ஜு சர்ப்பம் மிருத்கட திருஷ்டாந்தம் இல்லை குடம்பானலாம் கிடையாது கொடம்பானையில் வந்து ம குடம்பானை மண் மண்ணு குடம் கிடையாது மண்ணு பரிணமித்து குடமாக இருது ஆனால் ரஜ்ஜு பரிணமித்து சர்ப்பமாக இல்லை ஆகையினால் இந்த சொர்ண திருஷ்டாந்தம் மிரு மிருத் திருஷ்டாந்தமெல்லாம் நம்ம மேலே எடுத்துப்போமே தவிர அல்டிமேட்டாக போகிறபோது அதைத்தான் எடுத்துப்போம் இதை மறக்கவே கூடாது அத்வைத சித்தாந்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நமக்கு அபிந்த நிமித்தோபாதானமெல்லாம் செகண்டரி விபர்த்தோபாதானந்தான் நமக்கு ப்ரைமரி அல்டிமேட் அந்த அபின்னிமித்தோபாதான காரணமெல்லாம் நமக்கு செகண்டரி அது மாயா ஆகையென்னா நமக்கு விபர்த்தோபாதான காரணம்தான் அமாய்கம் இந்த மாயைக்கு அதிஷ்டானம் அபிநிமித்தோபாதானமாயிருக்கிறது மாயா மாயையில் இருக்கிற அம்சந்தான் இப்போ அதுக்கு தான் நான் அடிக்கடி வகுப்பில் சொல்கிறது உண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா தெரியாது அதாவது பிரம்மன் விவர்த்தோபாதான காரணம் என்ன மாயா பரிணாமி உபாதான காரணம் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் இது மூணு சேந்து தான் ஜெகத்காரணம் மூணு சேந்து தான் ஜகத்காரணம் இந்த விவர்த்தோபாதான காரணத்தை விட்டுப்பட்டு இந்த மாயா பரிணாமி உபாதான காரணத்தையும் நிமித்த காரணத்தையும் சொன்னால் அது அத்வைதமாகாது அத்வைதமாகாது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் பிரபஞ்ச விபர்த்தோபாதானம் இத்தியர்தா ஷர் சவிசேஷனம் ஏக்கம் நாம ஏக்கம் நாம நுட்டர் அவ்வயம் அதாவது பீஜத்துக்கு அவ்யயம் விசேஷணம் கிரர் சவிசேஷனங்கிறர் ஏக்கம் நாம நுட்டர் ஒருநாமாவாக எடுத்துக்கணும் இதை எப்படி ஸ்தாவரஸ்தானுங்கிறது ஒருநாமாவாக எடுத்துட்டோமோ ஸ்தாவரஸ்தானவே நம ஸ்தாவராணாம் ஸ்தானவே நமஹ அப்படின்னு அர்த்தம் அவ்வய பீஜாய நமஹா சில பேர் அவ்வயாய பீஜாய நமகாம்பா அவ்வயாய பீஜாய நமஹான்னா ரெண்டு நாமா ரெண்டு நாமாவது சேக்கர மாதிரி ஆகிடும் சொல்கிறது தப்பு இல்லை அவ்வயாய பீஜாய நமகான்னு சொல்லலாம் அவ்வய பீஜாய நமகான்னு சொல்லலாம் சமஸ்தபதமாகவும் சொல்லலாம் வியஸ்தபதமாகவும் சொல்லலாம் ஆனால் அவ்வியம் பி பீஜம் ஆனால் சில பேர் பீஜாவியாய நமகா அர்த்த இந்த ஆர்டே போயிடுவான் பீஜாவீஜா அவ்வயாய பீஜா என அர்த் ஒரு நாமாவை சொல்கிற போது இந்த அர்த்தம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அர்த்த ஜானத்தோடு பண்ணினா எவ்வளோ விஷயம் இருக்கும்னு பார்த்துக்கணும் சரி சுகரூபத்வாத் சர்வைஹி அர்த்தத்தை இ அர்த்த பகவான் சுகமாக இருக்க ஆனந்தமாக இருக்காருங்கிறார் அர்த்த சப்தத்துக்கு ஆனந்தான்னு அர்த்தம் சொல்கிறார் என்னென்னா சுகரூபத்வா அனைவராலும் வேண்டப்படுபவர் அனைவராலும் வேண்டப்படுபவர் அனைவராலும் வேண்டப்படுவது என்ன எல்லோராலும் வேண்டப்படுவது என்னன்னா அமைதியான ஆனந்தம் அனைவராலும் வேண்டப்படுவது அமைதியான ஆனந்தம் எல்லோரும் என்ன கேட்குறேன்டா நாங்கள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு பகவானே எப்படியாவது இந்த ஊரடங்கை தளர்த்தினா அங்கே வழக்கம் போல் எல்லாம் நார்மலாக சுற்றின்னு இருக்கலாம் என்னமோ லோகத்துக்கு நிறைய சத்காரியங்கள்லாம் பண்ணுற மாதிரி ஊரை சுற்றி என்ன பண்ண பேரும் தர்மவான்கள்லாம் நிறைய பேர் இருக்கட்டும் நான் ஒரு இது சொல்லியிருக்கேன் அதை எடுக்கணும் அந்த மிருத்தியஞ்சய மந்திரம் ஒரு விசேஷமான மந்திரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கணும் பார்ப்போம் அப்புறம் விசாரம் பண்ணுவோம் ஆக சர்வை அதாவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் கஷ்டம்தான் இருக்கும் பகவானே தர்மிகளை காப்பாற்று அதர்மிகளை திருத்து திருந்தல்னா எங்களை நிம்மதியாக வாழ்கிறதுக்காக அவர்களை தள்ளி வச்சுடும் அவங்கள நாங்கள் ஒன்றும் வெறுக்கலை என்ன ராமகிருஷ்ணபிரமேஸ்வரன் சொல்கிற மாதிரி புலி நாராயணன் போக்கிரி நாராயணன் என்ன ராமகிருஷ்ணபிரமேஸ்வரோட திருஷ்டாந்தத்தில் வரும் நல்லநாராயணன் துர்மார்க திருடன் நாராயணன் திருடனும் நாராயணன் பேருவர் போக்கிரி நாராயணன் பக்த நாராயணன் பக்த நாராயணனோட ஒட்டி தூரத்துலேயே நமஸ்காரம் துஷ்டனை கண்டால் தூர விலகு அதனால் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணலான்னு நம்ம அப்படி பண்ணலை இந்த உலகத்தில் இப்போ காப்பாற்றணும்னு யாரை பிரார்த்தனை பண்ணணுன்னா அக்கிரம அநியாயம் பண்ணுறவனும் இல்லாமல் காப்பாற்றணும் என்ன நினைப்போம் உலகத்துக்கு நல்லது பண்ணுறவங்களையெல்லாம் பகவானே காப்பாற்று நல்லதெல்லாம் பண்ணுறவங்களையெல்லாம் காப்பாற்று நல்லது பண்ணுறவனையும் இப்போ விதாமல் இந்த இந்த அசூயான்னு சொல்கிறோமே இப்போ வந்து கவர்மெண்ட்டில் எத்தனையும் ப எஃபர்டெல்லாம் எடுக்கிறாங்க முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க அதுலேயும் தோஷம் சொல்கிறாங்க பாருங்க அதுக்கு பேர் தான் அசூயான்னு பேர் பரகுணேஷு தோஷ திருஷ்டிஹி அசூயா ஒருத்த நல்லது செய்கிறான்னு வச்சுக்கோங்கனே அந்த நல்லது செய்கிறத்துலையும் நம்ம குறை பார்க்குறோம் இல்லையா அந்த நல்ல பரகுணேஷு பரதோஷேஷு இல்லை பரகுணேஷு தோஷ திருஷ்டிஹி அசூயா அதை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்கிறது இவ்வளோலாம் நல்லது பண்ணுறது போய் எடுத்து சொல்ல தெரியாது இவன் பரஸ்பை பர ரந்திர பிரகடீகரணம் பிசுனதான்னு பேர் பேர் கோழ் மூட்டுறதுன்னு பேர் கோல் மூட்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்களோ தெரியல போய் இங்கே நம்ம ஊரில் சொல்கிறேன் வத்தி விற்கிறான்னு சொல்கிறான்ல போய் நல்லா சுற்றி விடுறான் அப்படின்னு அவன் சுற்றி விட்டான் நம்ம ஏன் சுத்தணும் அது வேறு விஷயம் அதுக்கு த அந்த லீடருக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும் இல்லாட்டி நிறைய பேர் சுற்றி விட்டு போயிடுவான் அந்த அதுக்கு அதுக்கு சாஸ்திரத்தில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சூரிய நமஸ்காரத்தில் வருது இன்னொருத்தனுடைய நல்ல குணத்தை தோஷமாக சொல்கிற புத்திக்கு காரணம் என்ன பொறாமை ஈர்ஷா ஈர்ஷா பும் மன்யங் கிருத்தியாச்ச தீதிரே ரத்தே சுகாவதா அக்னே நாசயசந்திருஷா சூரிய நமஸ்கார மந்திரம் ஈர்ஷா சூயே ஈர்ஷியான்னு சொன்னால் அவன்கிட்ட பவர் பவர் அவங்கிட்ட இருக்குது எங்கிட்ட பவர் இல்லை என்னால் தாங்க முடியல வயிறு எரியறது அதுக்கு பேர் ஈர்ஷியா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அவன் எது நல்லது பண்ணால் கூட தப்பாக நான் இன்டர்ப்ரெட் பண்ணுறேன் அதுக்கு பேர் அசூயா இதுக்கு பேர் பாலிடிக்ஸா பாலிட்டிக்ஸ்னால் ராஜநீதியா தர்மமாக நாடத்துல எல்லாம் ஹிந்தியிலலாம் ராஜநீதியும் இங்கே அரசியல்பான் பஸ் சரிமா இருக்குது அது மாதிரிலாம் பார்க்குற போது தான் தெரியுது இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடைமுறையில் பார்க்குறப்போ புரியுறது அதனால் என்ன சொல்கிறோம்னா துர்ஜன சஜ்ஜனோ பூயாத் நல்லவங்கள்லாம் கெட்டவங்கள்லாம் நல்லவங்களாகட்டும் சஜ்ஜனா சாந்தி மாப்புனையா அதான் இதெல்லாம் நிறைய சிந்தனை பண்ணணும் அதனால் சுகரூபத்துவாத்து சர்வைஹி அர்த்தத்தே இது அர்த்த பகவான் ஆனந்த ரூபமாக பகவான்கிட்ட போய் என்ன கேட்குறான்னா சர்வைஹி சுகம் அர்த்தியத்தே இது அர்த்தக அதாவது எல்லோராலும் விரும்பப்படுகின்ற இன்பமாக இருப்பவன் அனைவராலும் வேண்டப்படுகின்ற விரும்பப்படுகின்ற இன்பமாக இருப்பவன் இறைவன் ஆகையினால் அவனுக்கு என்ன பேர் சர்வைஹி அர்த்தத்தே இர்த்தாக இது ரொம்ப அருமையான நாமா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எனக்கு ஏன்னால் நான் அடிக்கடி இதை மனசில் வச்சு தான் எல்லோரும் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் கடவுளை அடைய வேண்டும்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் கடவுள் என்னமாக இருக்கார் சாந்தி ரூபமாக இருக்கார் கடவுள் ஆனந்த ரூபமாக இருக்கார் அப்போ பகவான் வந்து சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதான் வேண்டாம் அதெல்லாம் அப்புறம் வச்சபோ பகவான் ஆனந்தமாக இருக்கார் நான் எதை கும்பிடுறேன் ஆனந்தத்தை கும்பிடுறேன்னா பகவானை கும்பிடுறேனா ஆனந்தத்தை தான் கும்பிட்றேன் ஆனால் ஆனந்தத்தை டைரெக்டாக கும்பிட வேண்டியது தானே பணத்து மூலமாக ஆனந்தம் பதவி மூலமாக ஆனந்தம் பத்னி மூலமாக ஆனந்தம் புத்திரன் மூலமாக ஆனந்தம் சிஷ்யன் மூலமாக ஆனந்தம் குரு மூலமாக ஆனந்தம் என்னத்துக்கு ஆனந்தத்தை டைரெக்டாக கேட்க வேண்டியது தானே ஆனந்தத்தை கொடுனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதெல்லாம் வேணுமோ ஆனந்தத்துக்கு ஏத்துவோ அத்தனையும் கொடுத்துட்டு போய்டுறார் மேலே ஆனந்தம் கீ நடு ஆனந்தம் கீழ் ஆனந்தம் சொல்கிறோம் இல்லையா மைண்டில் இப்போ வந்து இப்போ நம்மெல்லாம் கம்ஃபர்டபுளாக இங்கே இருக்கோம் எத்தனையோ பேர் பாவம் தங்க வெளியில் வெயில் கொளுத்துருது இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ரொம்ப வர்ணிக்கலை அதை கேட்டாலே யாருக்கோ எதாக பண்ணி எடுத்துனா அது வேறு கஷ்டமாக அதான் பார்த்தேன் இல்லாட்டி இப்படி சௌரியமாக பேச முடியுமா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவோம் இல்லையா அப்போ என்னாச்சு இப்போ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரூமுக்குள்ளேயே இருக்கும் ரூமுக்குள்ளேயே இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் ரூமுக்குள்ளேயே இருக்கும் வேளாளைக்கு சாப்பாடு இருக்குது என்ன ஃபேன் இருக்குது தொய்பத்திறந்தால் தண்ணி வருது இத்தனையும் சௌரியமாக கொடுத்துட்டா மேல் மனசு இந்த ஹை லெவலில் இருக்கிற மைண்ட் இருக்குது அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நடுவில் இருக்கிற மைண்ட் இருக்கே அதுதான் கேட்கும் சும்மா ஃபோனை பார்க்க தோணும் அதை பார்க்க தோணும் யார்கிட்டையாவது வந்து பார்த்தேன் மூஞ்சி சிரிக்கக்கூட மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னா சா அது சிரிக்கணும் இருக்கே சிரித்தா தான் சிரித்தா சிரிக்கணும் சிரித்தா வேறு விதமாக சிரித்தா நான் ஒரு விதமாக சிரிக்கணும் நீ ஒரு விதமாக சிரிச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்போ எப்படி இருக்கணும்னா ஏதோ வேறு விதமாக சிரிக்கிறான்ப்பா அப்படின் கோவந்துடும் பரிகாசமாக இருக்கிறார். இதெல்லாம் இமோஷனல் நீட்ஸ் இந்த இமோஷனல் நீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா நடுமனசு திருப்தியாகிடும் இந்த ஆழ் மனசு இருக்கோ இல்லையோ அது வந்து philosophical questionலாம் கேட்கும் திடீர் இல்லை எப்பவுமே பீஸ்ஃபுல்லாகவாக போயின்னு இருக்கும் இப்படி ஏதாவது நடுவில் இடைஞ்சல்லாம் வரும் அப்போ வந்து ஏன் இப்படி வருது இப்போ தான் கேள்வி கேட்பான் எல்லோரும் கடவுள் ஏன் துன்பம் தருகிறார் அப்படின்னு இப்போ தான் நல்லா இருக்கிற போது ஏன் இன்பம் தந்தார்னு ஒரு நாளும் கேட்டதில்லை இப்போ ஜோசியங்கிட்ட ஒருத்தன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறான்னாலே அவனுக்கு ஏதோ துக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோசியர்கிட்ட போகிறேன் என்ன சொல்லுவான் நான் அப்படி சொன்னால் ஜோசியரே வந்தார்னா நான் ஆனந்தமாக தான் இருக்கேன் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா ஜோசியருக்கே சந்தேகம் தடும் இல்லாட்டி அவரே பார்த்துட்டு சொல்லுவார் நீ ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்க முடியாது இருக்கிற ஆனந்தமும் போய்டும் அதாவது அந்த philosophical கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சா தான் இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கிற மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும் அதுதான் சுக ரூபத்துவாத்து சர்வைஹி அர்த்தத்தே இர்த்தா இப்படி அடுத்தது அனர்த்தாக்கு இருக்கு இப்போ விஸ்தா விஸ்ராமஸ் விசிராமோ விஸ்தாரஸ்தவரஸ்தாணு பிரமாணம் பீஜம் அவ்வியம் அர்த்தோ அனர்த்தோ மகா கோஷ மகாபோகோ மகாதன ஆஹா விஸ்தாரஸாணு பிரமாணம் அவ்வம் பீஜம் அர்த்த இதில் அர்த்தம் பார்த்துருக்கோம் அப்படி அப்புறம் அடுத்ததில் இதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம் சம்பத்சர்த்ஷா விசிராம விஸ்வதக்ஷிணா ஒம்பது நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் நாளைக்கு அஷ்டமியாக இருக்கிறதுனால வகுப்பு வேண்டான்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக நாம் இந்த பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சகசிரநாம பாராயணமே பண்ணுவோம் வேறு சில ஸ்லோகங்கள் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் ஆக நாளைக்கு வகுப்புக்கு பதிலாக பாராயணங்கள் இருக்கும் பதினோரு மணிலேருந்து நம்ம டயத்துக்கு எல்லாமே இருக்கும் விஷ்விசிரமாஷியம் மாற்றம் வியமா படிக்கமாட்டோம் விஷ்ணு ஜெஷ்ணம் மகாவிஷ்ணு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமஸ்தய சகசிரமூர்த்தே சகசாருபாஹே சகசிரா புருஷா சகசிரோட்டிணே நோவிந்தனமாராஜி உலகம் எங்கும் அரசாங்கங்கள் மக்களை பாதுகாப்பதற்கான இம்மபெரும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன பொறுப்புணர்ச்சியுடன் அரசாங்கம் மக்களை பாதுகாக்கின்ற பெரும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றது தலைமைப் பொறுப்பில் இருப்பவர் மட்டுமல்லாமல் பல்வேறு மனிதர்களுடைய அறிவார்ந்த கூட்டு முயற்சியினால் மட்டுமே இம்மாபெரும் இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையை வெற்றி கொள்ள இயலும் மக்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்கத்திற்கும் மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் மிக மிக அவசியம் மக்களுடைய ஒத்துழைப்புக்காக அரசாங்கம் போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை மக்கள் உருவாக்கக்கூடாது இறைவா மக்கள் அனைவரும் நாட்டின் குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் அரசாங்க முயற்சிகளுக்கு பிரார்த்தனை பூர்வமாக ஒத்துழைப்போமாக மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அனைத்தையும் மறந்துவிட்டு குடிமக்களை பாதுகாக்கின்ற அரசாங்கத்தின் முயற்சிக்கு மனமாற முழுமையாக ஒத்துழைப்பு தருவோமாக ஒத்துழைப்பு தராதவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அவர்களை ஒத்துழைப்பு தரும்படி தூண்டுவாரா மக்கள் சமூகம் வாழ்க்கையினுடைய உண்மையை பற்றி சிந்திக்க இறைவன் அருள் புரியட்டும் எல்லோருக்கும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரமும் நோயற்ற தன்மையும் அமையட்டும் எல்லோரும் தெளிந்த அறிவோடும் தூய அன்புடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட இறைவன் அருள் புரியட்டும் நாம் எல்லோரும் இவ்வாறு பிரார்த்தனை செய்வோம் இறைவா நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒற்றுமையாக அறிவுபூர்வமாக ஆழ்ந்த அமைதியுடனும் சோர்வில்லாமலும் திறமையுடனும் தூய்மையுடனும் நல்லொழுக்கத்துடனும் வாழ்வதற்கு அருள் புரிவாயாக எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வலிவான உடல் நலத்தையும் பொருட்செல்வத்தையும் பேர் அன்பினையும் சீரிய அறவாழ்க்கையையும் நற்பண்புகளையும் அருள்வாய் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது என்னும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது பேரருளை மனமாற வேண்டுகின்றோம் பேரருள் புரிவீராக நாங்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் அரசாங்கத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைப்போமாக மிருத்யுஞ்சயாயருத்ராய நீலகண்டாய சம்பவே அமேஷா மாதேவ மகேஷ மகேஸ்வரமு महादेवं महेशानं वन्दे महाभयनिवारणं மரமு மகாசேன மயிரா நீலகம் அமேஷா மகா தே நம மகா மகேஷரமுசேன மகாபய மாயணம் ஓம் மருத்துமேஸ்வரா நம ஓம் மய நம भगवते रुद्राय விஷவே मृत्युर्मे பீ சமய மத்தியோ மத்திய வேய சர்வனவையமே மெ மெ भगवते रुद्राय मृत्युर्मे प्राणानां மோவிராய விஷவே மருத்துுமே பி येते ருதிரோ மாயஸ்வசிரமத்தோ மத்தைய வே तान ய மாயாமே மேஸ்வே நமோராய விஷவே மே பா பிரிசி ருோமா பலவிதமான பாஷக்கயிர்களாகிய யுபகவான் அழிக்க முயல்கிறான் அப்பேற்பட்ட பாசங்களை எல்லாம் நீக்கி யஜ்ஞ்சய மாயையா சருவான் அவயஜாமகே முறையான வாழ்க்கையின் மூலம் வாழ்க்கையின் சிக்கல்களை பின்னல்களை நான் நீக்குகிறேன் அழிக்கிறேன் ஓ விஷ்ணு ருத்ர ருத்ரபகவானே அனைத்து மக்களையும் மிருத்யுவிலிருந்து மாபெரும் மரணபயத்திலிருந்து விடுவிப்பீராக ஓருர பகவானே நீர் உயிர்களின் முடிச்சாக இருக்கிறீர் பிராணா நாம் கிரந்தி ரசி அந்தகா மாஷ மரணம் அரியாமை விருப்பு விருப்பு என்னிடம் நுழைய வேண்டாம் எங்கும் அமைதி நிலவட் எல்லோருடைய உடலும் அமைதியாக இருக்கட்டும் நோயற்று இருக்கட்டும் மனம் இருக்கட்டும் தீமைகள் நீங்கட்டும் நன்மைகள் ஓங்கட்டும் வேற்றுமைகள் விலகட்டும் ஒற்றுமை உணர்வு ஓங்கட்டும் सर्वत्र अभयम् नमो நமோணே नमः அத்தனே நம பிளிவியை नमो वाचे மோ வாசஸ்பமோ விஷவே பி ஓாந்தோகி சமிநோ सुखिनो भवन्तु ோசுனாந்திஹரி ஓ ஆதிகுநாஸ் जय